வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி மாதம் பதினான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழக கேரள எல்லையில் ரசாயன கலவை மூலம் பதப்படுத்தப்பட்ட ஒன்பதாயிரத்தி ஆறுநூறு கிலோ இறால்கள் மற்றும் மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட எழுபத்தி பேருக்கு கீழ் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யக்கோரி சிபிசிஐடி போலீஸ் சார்பில் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது அனைத்து அரசு தாலுகா மருத்துவமனைகளிலும் மதிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் புதிய நீதிபதி சத்யநாராயணாவை மூன்றாவது நீதிபதியாக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என ஐஜி பொன் மாணிக்கவேல் உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் தற்காலிக மின்சார இணைப்பு வேண்டி தொடரப்பட்ட வழக்கில் மின் இணைப்பு கொடுக்க முடியாது என தமிழக அரசு நீதிமன்றத்தில் பதில் சென்னையில் மூன்றாம் கட்ட மெட்ரோ ரயில் பாதை அமைக்க நிலம் எடுக்க ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்திய செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டம் பாரதப்பூர் காவல் நிலையத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் நேற்று பெரும் தீ ஏற்பட்டது தமிழகத்தைப் போலவே குஜராத்தில் குழந்தை கடத்தல்காரர்கள் பீதியால் பெண்கள் மீது கும்பல் தாக்குதல் நடத்தியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆய்வு மேற்கொண்டார் நிலவின் பின்பக்கத்தில் உள்ள பொருட்களை ஆராய்ச்சி செய்ய இந்தியா ரோவர் ஒன்றை அனுப்ப உள்ளது இதன் மூலம் இஸ்ரோ புதிய முறையில் மின்சாரம் தயாரிக்கவும் முடிவெடுத்துள்ளது ில் இந்திய விமான விமானப்படைக்கு சொந்தமான சுக போர் விமானம் விபத்துக்குள்ளாகி தரையில் விழுந்து நொறுங்கியது அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் இருந்து விமானிகள் அவசர கால வழியாக கீழே குதித்து உயிர் தப்பினர் தங்களது பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் நிபா வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்த உதவிய டாக்டர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கேரள அரசு பரிசு மற்றும் உதவித்தொகையை அறிவித்துள்ளது மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது ஆனால் இந்த மருத்துவமனை உள்ளிட்ட ஐந்து மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கீடும் இல்லை எப்போதும் முடிக்கப்படும் என்ற காலக்கெடுவும் மத்திய அரசு அறிவிக்கவில்லை என தகவல் அறியும் சட்டம் மூலம் தெரிய வந்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் அகதிகளிடமிருந்து பிரிக்கப்பட்ட குழந்தைகளை முப்பது நாட்களில் பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இங்கிலாந்தில் மான்செஸ்டர் பகுதியில் பரவிவரும் வரும் காட்டுத்திரி காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இருபத்தேழு நாடுகளின் கடற்படை கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட போர் பயிற்சியில் இந்தியாவும் பங்கேற்க உள்ளது நைஜீரியா நாட்டில் நடந்து கலவரத்தில் இதுவரை 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நியூயார்க் விமான நிலையத்தில் விமானம் கடத்தப்படுவதாக தவறான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது வங்காளதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா அகதிகளை பதிவு செய்யும் பணியை ஐநா தொடங்கியுள்ளது இந்தியா சீனா ஆகிய நாடுகளுடன் சுமூக உறவை பேணிகாக்கவே நேபாளம் விரும்புகிறது குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என அந்நாட்டு பிரதமர் சர்மா ஒலி தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் முதல் ஈரானுடனான அனைத்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்தியா உள்பட அனைத்து நாடுகளையும் அமெரிக்கா கேட்டுக் ஐநாவிற்கான அமெரிக்க தூதரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் கனடா நாட்டின் டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவர்களுக்காக தமிழ் இருக்கை அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் ஐசிஐசிஐ புர்டென்சியல் மியூச்சுவல் பண்ட் நிறுவனம் மருத்துவத்துறை சார்ந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது பார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் பி ஹெச் பங்கு சார்ந்த ஓபன் எண்டெட் திட்டமாக இது இருக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் புதிதாக 75. ஐந்து போயிங் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்கிறது இந்திய விமானத்துறை வேகமாக வளர்ந்து வருவதற்கு ஏற்ப விமானங்களை வாங்க ஜெட் ஏர்வேஸ் திட்டமிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி சரக்கு மற்றும் சேவை வரி ஜி எஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஒராண்டு முடிவடைந்த நிலையில் முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான சுங்க வரியை குறைத்துள்ளதாக சீனா நேற்று அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் இரண்டாவது சுற்றுக்கு இந்திய நட்சத்திர வீராங்கனை சாய்னா நேவால் முன்னேறியுள்ளார் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் டி குழுவில் இடம்பெற்றுள்ள குரோஷியா தனது கடைசி லீக் போட்டியில் ஐஸ்லாந்தை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்றது ஜெர்மனியின் சுகல் நகரில் ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சவுத்ரி தங்கம் வென்றார் இது இந்தியாவுக்கு எட்டாவது பதக்கமாகும் மேலும் அதிக புள்ளிகள் பெற்று சவுரவ் சவுத்ரி உலக சாதனையும் புரிந்தார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சி பிரிவில் டென்மார்க் பிரான்ஸ் அணிகள் மோதிய ஆட்டம் கோல்கள் இன்றி டிராவில் முடிவடைந்தது கொல்கத்தாவில் நடைபெறும் சி எட் யூடி டேபிள் டென்னிஸ் லீக் போட்டியில் இந்திய நட்சத்திர வீராங்கனை மணிகா பத்ரா அபார வெற்றி பெற்றார் அர்ஜென்டினா கேப்டனும் உலகின் தலைசிறந்த வீரர்களில் ஒருவருமான லேயனஸ் மெஸ்ஸி நைஜீரியாவுக்கு எதிராக ஒரு கோல் அடித்தார் இது சர்வதேச போட்டிகளில் அவர் அடிக்கும் நூறாவது கோல் ஆகும் ஒருநாள் டி போட்டிகளில் மிகவும் முக்கியமாக கருதப்படும் ரிஸ் ஸ்பின்னர் யஸ்வேந்திர இவர் அயர்லாந்து மட்டும் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டிகளில் விளையாடுவதற்காக சிறப்பாக பயிற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள மகளிர் உலகக்கோப்பை டி கிரிக்கெட் போட்டியில் வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி இந்தியா தனது தொடக்க ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியுடன் மோதுகிறது திரைச்செய்திகள் எமேக்கா நொடிகள் படத்தில் துணிச்சலான சிபிஐ அதிகாரியாக வருகிறார் நயன்தாரா இந்த கதாபாத்திரத்திற்காக தலைமுடியை குறைக்க அவர் ஒப்புக் எம் ஆர் ராதாவின் வாழ்க்கை வரலாறு படமாக இருக்கிறது இப்படத்தை அவருடைய பேரனான ஐக் இயக்க இருக்கிறார் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லம் நடத்தி வருபவர் சுந்தரமூர்த்தி இந்த இல்லங்களில் இருக்கும் ஆதரவற்ற பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளை நடிக்க வைத்து அவர் படம் ஒன்றை இயக்கி வருகிறார் அவரே நடித்தும் இப்படத்தில் கயல் ஜரீன் சுனிதா சுபாஷினி உள்பட பலர் நடித்துள்ளனர் தினா இப்படத்துக்கு இசையமைக்கிறார் நடிகர் அஜித்துடன் மீண்டும் சேர்ந்து நடிப்பதில் மகிழ்ச்சி என நகைச்சுவை நடிகர் விவேக் தெரிவித்துள்ளார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்